நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமேலி நம்ம எனக்கு செய்ய போறது டேட் சிரப் அல்வா செய்ய தேவையான பொருட்கள் 1 அரை கப் டேட் சிரப் அரை கப் நெய் தேவையான அளவு சர்க்கரை கால் கப் முந்திரி தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம சோப்பா தொச்சிட்டு ஒரு வானல் வச்சு வனல் காஞ்சதும் நெய் ஊத்திடுவோம் நெய் உருகினதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும் நெய் உருகினதும் முந்திரி போட்டு நல்லா வறுத்து அது ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருவோம் ஒரு பவுலில் கார்ன்ஃபிளவர் டேட் சிரப் சுகர் மூணு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் தண்ணி ஒரு அரைக்கப் ஊற்றிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இது நல்லா சிம்ல வச்சு கலருவோம் நல்லா கலரிட்டே இருப்போம் கொஞ்ச நேரம் அது வந்து ஒரு கொஞ்சம் அடிப்பொடிக்காம கெட்டிப்பதம் வரும் அப்ப நம்ம நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊத்திடுவோம் நெய் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா கொஞ்ச நேரம் ஆக நான் சக்கரெல்லாம் போட்டுக்கணும் அடிப்பொடிக்க ஆரம்பிக்கும் அதனால நல்லா நெய் ஊற்றிட்டு நல்லா கலரிட்டே இருந்தோன்னா அது வந்து பாத்தத்தில் ஒட்டாத ஒரு அல்வா பதத்துக்கு வரும் அப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரியை நெய் உடத்து கொட்டி நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அந்த பிளேட்டில் கொட்டி அதனால் ஷேப்ஸ் நமக்கு என்ன சே பிடிக்கும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பமானி அண்ட் ஹெல்தி டேட் சிறப்பு அல்வா தயார் ட்ரை பண்ணி பாருங்களை மீண்டும் சந்திப்போம்